பாடம் ஐம்பத்தி ஒன்று அல்லாஹுவின் மீது ஆதரவு வைத்தல் அல்லாஹ் கூறுகின்றான் தங்கள் விஷயத்தில் வரம்பு மீறி நடந்து கொண்ட என் அடியார்களே அல்லாஹுவின் கருணையில் நீங்கள் நம்பிக்கை இழந்துவிட வேண்டாம் நிச்சயமாக அல்லாஹ் அனைத்து குற்றங்களையும் மன்னிப்பான் நிச்சயமாக அவன் மன்னிப்பவனாகவும் நிகரில்லா அன்பாளனாகவும் இருக்கின்றான் முப்பத்தி ஒன்பதாவது அத்தியாயம் ஐம்பத்தி மூன்றாவது வசனம் மற்றொரு இடத்தில் அல்லாஹ் கூறுகின்றது அத்தியாயம் பதினேழாவது வசனம் மற்றொரு இடத்தில் அல்லாஹ் கூறுகின்றான் அல்லாஹ் அளிக்கும் வேதனை நிச்சயமாக இருக்கின்றது பொய் என்று தூற்றுபவருக்கும் புறக்கணிப்பவருக்கும் என்று எங்களுக்கு வகி மூலம் அறிவிக்கப்பட்டுள்ளது என்று கூறுங்கள் என்று அல்லாஹ் அறிவித்தான் இருபதாவது அத்தியாயம் நாற்பத்தி எட்டாவது வசனம் மற்றொரு இடத்தில் அல்லாஹ் கூறுகின்றான் என் அருக்கொடை ஒவ்வொன்றிலும் விசாலமாகிவிட்டது ஏழாவது அத்தியாயம் நூற்றி வசனம்